வணக்கம் நண்பர்களே நெட்டனின் ஹேரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி அறுபத்தி மூன்றை வழங்குவதற்காக சென்னையிலிருந்த அவிந்த் இயக்கப்பட்ட குழப்பங்கள் ஹேரி பாட்டரில் உருவாகிட்டே வருது ஏன் அந்த எலி தப்பித்து சென்றதா இல்லை செத்துப்போச்சேந்திர ஏன் காணாமல் போச்சு அதுக்கு காரணம் ஹர்மியனோட பூனை தானா ஒரு சந்தேகம் அந்த எலியை இருக்கும்போது அந்த பூனை ஹர்மியனை வளர்த்திருக்கிற அந்த குக்ஷாங் என்ற பூனையும் அது நட்பாக இருந்த ஒரு கரிய பெரிய நாய் ஹேரியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற நாய்க்கும் இருக்கிற நட்பை பார்த்து பயந்துகிட்டே இருந்தது ஒரு தடவை எல்லா பாதுகாப்பையும் மீறி அவங்க படுக்கிற ரூம்குள்ளே நினைஞ்ச சீரியஸ் ஹேரியை குழப்ப பண்ணுறா எல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் அவன் ராணையும் கத்தி வச்சு மறட்டனான்னு ஒரு சந்தேகம் ராண்தான் எளிய பாக்கெட்டில் வச்சு வளர்த்துட்ருக்கிறான் இதுக்கு அதுக்கு ஏதாவது இருக்கா ஏன் சீரியஸ் இப்படி பண்ணுறான் ஒரே குழப்பம் ஆனால் ஒரு விஷயம் நடந்துச்சு என்னென்னா அதோட ராணுக்கும் ஹர்மியானிக்கும் இருந்த நட்பு முறிஞ்சிடுச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறதே நிறுத்திக்கிட்டாங்க இன்னொரு வருத்தமான விஷயம் என்னென்னா ஹேரி ஹர்மியானி கூட பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டான் ஹேரிக்கும் அதே சந்தேகம் ஹர்மியானியால் தான் அந்த பூனைனால தான் அவள் வச்சிருக்க பாசத்தினால தான் ராணோட எலி காணாமல் அவனோட வருத்தத்துக்கு அவ தான் ஹர்மியானி இதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொன்னாலும் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தனிமைப்படுத்தப்பட்டுகிட்டே இருக்கிறா அவள் செயல மர்மங்கள் இருக்குது சொன்னேன் அவள் வந்து மற்றவங்களோட நிறைய சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்கா ஒரே டைமில் ரெண்டு மூணு க்ளாஸ் போக வேண்டிய கட்டாயம் வரும் ஒரு சமயம் இவ இங்கே போகிற க்ளாஸுக்கு வரமாட்டா என்ன அருமையானி அப்படின்னு கேட்கும்போது சாரி நான் தூங்கிட்டேன் ஹரி சாரி மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவளை பார்த்தா தூங்குற மாதிரி தெரியாது அவள் ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியும் எப்படி திடீர்னு தூங்குவான்னு நம்புகிற மாதிரி இல்லை ஆனால் நான் தூங்கிட்டேன் ஹாலிலே படுத்து சாஞ்சிட்டேன் அது மாதிரி சொல்லிட்டு இருந்தா ஆனால் பார்த்தா அந்த கிளாஸில் கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் செஞ்சு முடிச்சிடுவா இது எப்படி நடக்குது கிளாஸ் அட்டன் பண்ணாமல் எப்படியாவா எல்லா ஹோம்ஒர்க்கும் தெரிஞ்சு முடிச்சிடுறா நம்மக்கிட்டேயும் கேட்குறது இல்லையே வேற யார்ட்டையும் அதிகமாக பேசுகிறவா கிடையாது எப்படி நடக்குது அது வேற கிளாஸு அதே ஒரே அவரில் ரெண்டு மூணு கிளாஸ் இருக்கல அந்த கிளாஸில் அவள் இருந்தான்னு சொல்கிறாங்க பசங்களாம் அவர்கிட்ட கேட்டால் இல்லையே நான் இல்லையேன்னு சொல்கிறா ஒரே குழப்பம் ஒரே டைமில் எப்படி ரெண்டு மூணு கிளாஸில் இருக்க முடியும் இருந்ததா அவங்க சொல்கிறாங்க நம்ம கிளாஸ்லேயும் நமக்கு தெரியல இருந்ததா ஆனால் பின்னாடி கேட்டால் இருந்ததா பசங்க சொல்கிறாங்க நம்ம தூங்கிட்டேன்றா ஒரே டைமில் ரெண்டு கிளாஸில் இருக்கிற மாதிரி தெரியுது பசங்களோட கூட்டுற பார்த்து ஆனால் நமக்கு தெரியலையே ஒரே குழப்பம் இந்த சமயத்தில் ஹாக்ஸ்மீட்டோட அடுத்த பயணம் வந்துச்சு இந்த மாதிரி அவங்க தேர்ட் இயர்லேருந்து ஹாக்ஸ்மீட் அந்த ஒரு நாள் டூருக்கு போகிறதுக்கு எலிஜிபிள் அங்கே போய் என்ன வேணாலும் ஷாப்பிங் பண்ணலாம் விளையாடலாம் ஹேரிக்கு மட்டும் தடை இருக்குது அதுமாரி அந்த ஹாக்வர்ட்ஸ் மேப்பை உபயோகப்படுத்தி அவன் திருத்தனமாக போகிறான் அதே மாதிரி இந்த மாதிரி ராண் தனியாக ஹாக்ஸ்மீட் போயிட்டான் ஹேரி அந்த மேப்பை உபயோகித்து அதே மாதிரி ஒற்றைக்கன் சூனியக்காரி சிலை முன்னால் சென்று மாய கொம்பை உபயோகித்து அந்த சிலையை தள்ளி அது கீழே இருக்க அந்த குகையில் இறங்கி ஹாக்ஸ்மேட்டுக்கு போயிட்டான் ராணை சந்திக்கிறான் ஹர்மியா நீ ஒரு இடத்துல உட்காந்து பட்னு ஏதோ ஒரு வாங்கி சாக்லேட் சாப்பிட்ருக்கா ரானும் பேசல ஹேரியும் பேசல அங்கே ரெண்டுரும் வந்தோடனே ஹேரி வாய் இன்னைக்கு நம்ம ஸ்ரீக்கிங் ஷேக் போய் பார்க்கலான்னு அந்த ஒரு மோசமான குகை பயங்கரத்தும் குகையை பக்கம் போயிட்ருக்காங்க அங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ரான் வரான் ரான் ஹாரி ஜாலியாக பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா இன்றைக்கி சவுண்டே இல்லையாடா சே ஒரு வினோதமான குரல் கேட்கும் கேட்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்மளை மட்டும் ஏமாத்திட்டே இருக்கியா அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருக்கும்போது அதான் இங்கே ஆல்ரெடி கேட்டுட்ருக்கே ஓன் குரல் அப்படின்னு ஒரு குரல் கெட்டுச்சு என்னன்னு பார்த்தா மேல்ஃபை கிராப் கோயில் மூணு பேர் வந்துட்டாங்க இன்னும் ரான் வீட்டை பார்க்க வந்திருக்கியா இன்ன ஹாரி என்னடா சொல்கிற அநாதப்பைலே உனக்கெலாம் இந்த வீடு கூட கிடையாறா இவன் அனாதை கிடையாது இந்த மாதிரி வீட்டில் தானே தினமும் உன்னை உங்கள் குடும்பத்தோட படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களே எனக்கு தெரியாது நினச்சியா பிச்சைக்காரப்ப இல்லை அப்படின்னு ராணை பார்த்து சொல்கிறோம் ராணுக்கு சும்மக்கவும் வருது என்னடா அவங்க அம்மா என்னடா சமைச்சு கொடுப்பாங்க கொள்ளு எள்ளுமா இல்லை அது கூட கிடைக்காமல் இருக்கீங்களா தினமும் குதிரை மாடிங்களோட சண்டை போட்டுருக்கீங்களே சாப்பாட்டுக்கு அது மாதிரி என்னமா ராணுக்கு கை கால்லாம் துடிக்குது ஹேரி வந்து இந்த ஹாக்ஸ்மெட்டிக் திருடத்தனமாக வரும்போது அந்த மாயப்போரை போற்றிட்டு வருவான் அவனுக்கு அப்பாவுக்கு சொந்தமானது டம்புள் டர் கொடுத்தது ஸோ அவன் வந்து மானோட மா மேல்ஃபாயோட கண்ணுக்கு தெரியல ஸோ ஹேரி இருக்கிறது மேல்ஃபாக்கு தெரியாது ஆனால் ராணை கட்டுப்படுத்திட்டு சுமார் சுமார் நான் பார்த்துக்குறேன் இந்த மாதிரி அவனுக்கு நடக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹேரி சொல்கிறான் சரி ரான் சும்மா இருக்கிறான் அப்போ மேல்ஃபா இன்னும் என்னடா சாப்பாட்டுக்கு எங்கடா எந்த திருவிழாடா பிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னு மேல்ஃபாய் திரும்பி கத்துறா அப்படி இருக்கும்போது பார்த்தா அவன் தலையில் இங்கேருந்து மண் பறந்து வந்து விழுது ரானுக்கு காரணம் தெரியும் ஹேரி தான் கண்ணுக்கு தெரியாமல் வந்து இருக்கிறனால மாயப்போரை இப்போதை தான் தான் மண் அள்ளி வீசியிருக்கான் யாரு யாரு யாரு அப்படின்னு மல்ஃபாய் சுற்றி சுற்றி பார்க்குறான் ரான் விடுப்பா ஏதாவது காற்று அடிச்சிருக்கோம் திரும்பவும் கல் வந்து கோயில் தலைமலை விடுதலு என்னடா என்ன கேவல பேசுறீங்க நீங்க பயந்துடா இது பேய் இல்ல மட்டும் தனியா இல்ல பைத்தியா பிடிச்சா அப்படின்ான் சிரிச்சுட்டு இருக்கான் ஹேரி அதோடய சும்மா இல்லாமல் ரானுக்கு மேல்ஃபாய்க்கு பின்னாடி அவன் முடியை பிடிச்சி எடுக்கிறான் ஓ ஓ நான் துடிச்சிட்டு மேல்ஃபாய் பின்பக்கம் காலை வச்சா ஒரு எதிர்பாராத விளைவு நடந்துச்சு ஹாரி போற்றிருக்கிற அந்த மாய போர்வையோட கீழ்ப்பக்கத்தில் மேல்ஃபாயோட கால் அதில் ஊனிட்டான் ஆனால் ஹேரிக்கு தலைமே தலை மேலே போத்திருந்த மூறி அந்த போர்வை லைட்டாக கலஞ்சிருச்சு கலைஞ்சோடனே தலை மட்டும் வெளியே தெரிஞ்சிது அதை மேல்ஃபாய் ஹாரி பாட்டர் ஹவுஸ் மீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் ஓடுறான் திடீர்னு நாங்கள் இடத்த விட்டு ஹாரிக்கும் ஒரே பயம் ரானுக்கு ஒரே பயம் ஐயோ என்னை பார்த்துட்டானே போய் நான் அவனோட ப்ரொஃபஸர் செவரஸ் நேப் சவர்ட்டை தானே போட்டு கொடுத்துருவான் அப்புறம் டே உடனே அந்த பேசேஜ் உள்ளே சீக்கிரம் தப்பிச்சு பேடு பீடு பீடு அப்படின்னு சொல்கிறான் உடனே ஹாரி அந்த ரகசிய வழி வழியா திரும்பவும் மேலே வேக வேகமாக ஏறி போகிறான் இன்றைக்கி அந்த வழியில் இறங்குறதுக்கு முன்னாடி மேப்பை பார்த்துட்டு வந்தான் யார் யார் எங்கே இருக்காங்கன்னு அப்போ வந்து அந்த ஒற்றைக்கண் சூனியக்கறி இருக்கிற இடத்துல ஸ்னேப்ஸ் அடிக்கடி சுற்றிட்டு இருந்தார் மேலே அவர் எப்படா போவார்னு வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தான் ஆனால் ஸ்னேப்ஸ் கூட அந்த வழி பற்றி தெரிஞ்சிச்சோன்னு ஒரு சந்தேகமும் யாருக்கு தெரிஞ்சது அவசர அந்த மேப்பை எடுத்து அழிச்சிட்றான் அவன் செஞ்ச இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாது அந்த மேப்பை பார்த்ததெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது பழைய பேப்பராக மாற்றிட்டான் மேலே ஏறுறான் அந்த ஒற்றைக்கன் விச்ச தாண்டி வெளியே குதிச்சிடுறான் அந்த ஏ அந்த பிளத்து வாரத்துலங்க வெளியே குதிச்சிடுறான் ஹேரி அப்படின்னு குரல் வருது ஸ்னேப்ஸ் குரல் தான் எங்க இருக்க ஒன்றுதான் தேடிட்டு இருக்கேன் எங்க இருக்க அப்படின்னு ஸ்னேப்ஸ் தேடிட்டே வர்றாரு ஹாரி எங்கேருந்து ஒரு கண்ணுக்கு தெரியாமே வேற பக்கமாக ஓடி போய் கீழ போய் அவர் ரூம் கிட்டே போய் நிற்கிறான் ஹேரி அப்படின்னு கூப்பிட்டுட்டே வராரு ப்ரொஃபசர் அப்படின்னு கேட்குறான் உள்ளவா வணக்கம் ப்ரொஃபஸர் இன்னும் உள்ள பையன் சொல்கிறான் எங்கே இருக்க எங்கே இருந்த உள் நேரம் கிரைஃபண்டரோடய ரூமில் தான் ப்ரொஃபஸர் ஓ பயங்கரமாக படிக்கிறீங்களோ ஆமாம் ப்ரொஃபஸர் அவர் கண்ணு முன்னாடி அவர் கண்ணே சந்திக்க மறுக்கிறான் அவர் அவன் அவனை எப்படியோ கஷ்டப்ப எப்படியாவது அவன் எவ்வளோ முறையாக ட்ரை பண்ணாலும் அவன் கண்ணை கூர்ந்து கூர்ந்து பார்க்குறாரு அவனுக்கு எப்போயுமே சந்தேகம் இருக்குல்ல டம்புள் டரு செவரஸ்நேப்ஸ் எல்லாம் கண்ண ஊடுறி பார்ப்பாங்க அது எது அவனோட மனசையே பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்க பார்க்குற இந்த ஃபிராசிட்டி ஆஃப் லுக் கூர்மையான பார்வை நீ எப்படி சொல்கிற ஏதோ சு மாதிரி சொல்கிறேப்பா நீ ஏதோ ஹாக்ஸ் மீட்டில் உன் தலை தெரிஞ்சுதான் இல்லை ஏதாவது அவனோட இருக்கும் ப்ரொஃபசர் ஏதாவது அவன் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுப்பாங்க ஏதாவது பைத்தியம் ஏதாவது இருக்கும் அவனுக்கு பைத்தியம் பிடிக்கலை எனக்கு நல்ல தெரியும் உண்மையாக சொல்கிறான் நீ போய் சொல்கிற உன்னோடய தலையோ உடலோ எதுவுமே ஹாக்ஸ் மீட்குள்ளே அனுமதிக்கப்பட்டது கிடையாது ஆனால் உன் தலை தெரிஞ்சிருக்கு உன் தலை தெரிஞ்சிருக்குன்னா அங்கே உன் உடலும் இருந்திருக்கணும் எப்படி ஹாக்ஸ் மீட் போனேன் எப்படி கண்ணில் மண்ணத்து விட்டு போனேன் இல்லை இல்லை ப்ரொஃபஸர் நான் போல அப்படி கூந்து பார்க்குற அவனால் எதுவும் பேச முடில எங்களா பெரிய அழுப்பா உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த ஹாக்வர்ட் ஸ்கூலே முயலுது ஹெட் மாஸ்டர் டம்பிள்டர் அவ்வளோ முயற்சி பண்ணுறாரு நம்ம மினிஸ்டரே ஹாக்ஸ்மேட்டுக்கு வந்து பெரும் படையோட படையை ஏற்பாடு பண்ணியிருக்காரு உன்னை காப்பாற்ற ஆனால் அரிப்போட்டர் பெரிய அளப்பா அதுக்கெல்லாம் கவலையே கிடையாது அவருக்கு அவருக்கு அவரோட சுதந்திரம்தான் முக்கியம் அவரை யார் பாதுகாக்கிறாங்க அவங்களுக்காக அவருக்காக எவ்வளோ உயிரை பணைய வைக்கிறாங்க அதெல்லாம் அவருக்கு கவலையே இல்லை அவர் இஷ்டப்படி போவார் எப்ப வரு ஏன்னா அவர்தான் உலக புகழ் ஆளாச்சே அவர் யாரும் கேள்வி கேட்க கூடாது உம் என்ன அந்த பாக்கெட்ல பாக்கெட் எல்லாம் இருக்கின்றார் இல்ல ப்ரொஃபசர் அல்ல எதுவும் இல்ல எடுன்ற இல்ல நீ எடுக்கியா இல்ல நான் எடுக்குவா அப்படின்னு மந்திரக்கோள் எடுக்கிறாரு இல்ல ப்ரொஃபசர் நானே எடுக்கிறேன் ஒன்று பாக்கெட்டில் இருக்கெல்லாம் எடுக்கிறான் ஒவ்வொன்றா கீழே எடுத்து எடுத்து போடுறான் இப்படியாது அந்த பேப்பரெல்லாம் அந்த மேப்பை மட்டும் வெளியே எடுக்க விடாமல் எப்படியாவது மறைச்சிடலாமான்னு பார்த்துட்டே இருக்கிறான் காலிசை பையை அப்படின்னு மந்திரக்குள்ளே எடுத்து சொல்லிட்டாரு எல்லாம் பொல புல பொலவில் பாக்கெட்லேருந்து எல்லாம் கீழே விழுந்துருச்சு அந்த எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாரு ம் ஹாக்ஸ்மீட்டில் பர்ச்சேஸ் பண்ண சாக்லேட்டில் இருக்குது என்ன போகாது ஆக்ஸ்மீட் போகலன்னு சொல்கிற இல்லை ப்ரொஃபசர் போன தடவை ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி போனாங்களே அப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்த வச்சிருக்கேன் ஓ அதை ஸ்கூல் ரூமில் பத்திரமாக்காமல் பாக்கெட்லையே வச்சாலே இல்லையோ சமாளிக்க தெரியலையேப்பா அடி தப்பு செஞ்சாலும் என்னது அப்படின்னு கேட்குறாரு பார்த்தா அவர் கையில் அந்த பேப்பர் மேப் சிக்கிடுச்சு என்னது ப்ரொஃபஸர் ஏதாவது லெட்டர் எழுதுறா எதாவது கிளாஸில் நோட்ஸ் எடுக்கிறதா நான் பேப்பர் வச்சிருப்பேன் அதுவாக இருக்கும் ஓ கிளாஸ்ல நோட்ஸ் எடுக்கிறதா இப்போ ஃப்ரீ பீரியடில் கூட வச்சிருக்கியோ அவ்வளோ பெரிய படிப்பாளியா நீ எனக்கு அப்படி தோணலையே ஏ காகிதமே நீ யார் என்ற ரகசியத்தை வெளியீடு அப்படின்னு அப்படின் கம்பு எடுத்து அந்த பேப்பர்ல தட்டுறார் பேப்பர்ல ஒன்னும் வரமாட்டேங்குது நாம் ஆகவர்ட்ஸோட தலைமை ஆசிரியர் சொல்றேன் ஒரு ரகசியத்தை வெளியீடு அப்படின்னு மிரட்டி சொன்னோன்னு அந்த பேப்பரில் ஏதோ எழுதி வருது அவ்வளோதான் ஹேரி குறைய பயன் ஐயோ பூச்சி இரு மந்திரத்தை யூஸ் பண்ணி இல்லை ச ரகசியத்தில் கொண்டுட்டார் அந்த மேப்பில் என்ன எழுதி வருது ஹேரி மாட்டிக்கிறானா என்று இதெல்லாம் தெரிந்து கொள்ள நம் ஹேரி பாட்டை தொடர்ந்து நாளைக்கும் கேட்கலாம் நன்றி வணக்கம்